ம் பூர்னமூர்னூர் பூர்ணமுதே பூர்ணசிய பூர்ணமாயூர்ணமேவிஷா குருமாவிஷுமகேஸ்வர श्री பரம்ம தைரவே நம நாயணிச்சு பராம் சுகம் கௌடபோவிகேந்திரமீராச்சமலிஷியம் ோட வாமையமூரன் சந்தமாஸ்மதிபுராலாலயோக்காச்சாரியம் கேஷவாணம் சூத்தாஷியே பகவந்த புனரோ குருராத்மீதி मूर्ति மூர்பேதவி வோமவா திணாமூர் நம சதாசரம் சங்கராச்சாரியமிய அமாச்சபேருப்போமா விதாதி பூர்வம் யோ வை வேதாச்ச பிரிணோத்து தம மும் முரமே ஓம் ஷாந்தி ஷாந்தி ஷாந்தீ எல்லாருக்கும் நமஸ்காரம் ஈஸ்வரனோட அனுகிரகத்தினால குருவோட அனுகிரகத்தினாலையும் இந்த பிரஸ்தான திரையத்தில் முதலாவது உபனிஷத் தசோபனிஷத்து நம்ம சொல்லுவோம் தசோபனிஷத்தில் முதலாவது உபனிஷத் ஈசாவாசிய உபனிஷத்தை சிரவணம் பண்ணுறதுக்கான அனுகிரகம் நமக்கு எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு இந்த ஈஷாவாசிய உபநிஷத்தான அறிமுகம் ஒன்று அவசியம் தேவைப்படுது நம்ம ஏற்கனவே உபனிஷத்துனா என்னன்னா பார்த்துருக்கோம் இருந்தாலும் உபநிஷத்து எதுக்காக படிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இந்த உபனிஷத்து எதுக்காக அப்படின்னா இந்த உபனிஷத்துக்கு டைரக்ட் மீனிங் என்ன அப்படின்னா உபநிஷத்து அப்படின்னா பிரம்ம வித்யா அர்த்தம் பிரம்ம சாஸ்திரம் எல்லாமே சொல்லுது என்ன அப்படின்னா இந்த ஆத்மா தான் பிரம்மமா இருக்கு அப்படின்னு சொல்லுது அயமாத்மா பிரம்ம அப்படின்னு மான்துக்கியம் சொல்லு அகம் பிரம்மா அஸ்மி அப்படின்னு பிருகதாரணி உபரிசு சொல்லு இது மாதிரி நிறைய மகா வாக்கியங்கள் எல்லாமே இந்த ஜீவன் தான் பிரம்மமா இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லு ஆனால் நம்ம அனுபவம் அப்படி இருக்க அப்படின்னா நமக்கு அனுபவம் அப்படி இல்லை நான் மனுஷனாக இருக்கேன் அப்படின்னு நமக்கு தெரியும் நான் சம்சாரி நான் வந்து பந்தமா இருக்கேன் இந்த தேகத்தை உடையவன் நான் அப்படின்னு நமக்கு இருக்கு அப்ப இந்த வேதாந்தம் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பிரம்மம்னு போதிக்குது என்னை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமா அறிய வைக்கிறதுக்காக தான் இந்த உபனிஷத்து ஃபுல்லாக பிரவர்த்தி பண்ணுது வேதத்தோட அந்தமாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வேதாந்தம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தாந்தம் அப்படின்னு அர்த்தம் வேதத்தோட சித்தாந்தத்துக்கு பேர் வேதாந்தம் அந்த வேதத்தோட எண்டில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வேதாந்தம் அப்படின்னு பேர் அந்த வேதாந்தம்னா என்னது உபனிஷத் அப்போ உபனிஷத்து வேதாந்தம் பிரம்ம வித்யா இதெல்லாம் ஒன்று இது எல்லாம் தாத்பரியம் என்ன அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி இதுதான் தாத்பரியம் அயம் ஆத்மா பிரம்ம இந்த ஆத்மா தான் பிரம்மம் இதுதான் தாற்பயம் இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் எங்க இருக்கு நம்ம எங்க இருந்து யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எங்க இருந்து இருக்கோமோ அங்க இருந்தா யாத்திரை ஸ்டார்ட் பண்ணணும் இப்ப நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் நம்ம விசாரம் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய ஜீவர்கள் எல்லா ஜீவர்களுடைய ஆசையும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆசைதான் சாஸ்திரம் சொல்லுது சுகம் மேசியாத் ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுகம் உண்டாகட்டும் சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவர்களும் குரங்குல இருந்து நாயிலிருந்து எறும்புல இருந்து எல்லா ஜீவராசியும் விரும்புறது எதை விரும்புது அப்படின்னா சுகம் வேணும் எனக்கு சுகம் உண்டாகட்டும் சுகமே சியாத் அதுக்கு அடுத்தது சுகம் வேணும் கூட என்ன இருக்க கூடாது துக்கமே மாபூத் எனக்கு துக்கம் இருக்கக்கூடாது எனக்கு துக்கம் உண்டாக கூடாது இதுதான் பேசிக் எனக்கு சுகம் வேணும் ஆனா துக்கம் இருக்கவே கூடாது எந்த ஜீவராசி லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகா போனீங்கன்னாலும் சரி இல்ல வந்து பாத்தீங்கன்னா சோமாலியா போய் நின்னாலும் சரி எல்லா ஜீவராசிகளோட சொர்க்கத்துக்கு போனாலும் நரகத்துக்கு போனாலும் பாத்தாள லோக்கத்துக்கு போனாலும் பிரம்ம லோக்கத்துக்கே போனாலும் எல்லா ஜீவர்களுடைய ஆசையும் இது மட்டும்தான் இதா சாரம் சுகமே சியாத் துக்கமே எனக்கு சுகம் உண்டாகட்டும் எனக்கு துக்கமே வரக்கூடாது சரி இதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா ஏதாவது சொல்லுங்க சாமி இந்த ரெண்டு வார்த்தையோட வேற என்ன இருக்கு அப்படின்னா வேற எதுவும் இல்லை நம்ம சர்ச்சிங் எல்லாமே துக்கம் கலக்காத ஆனந்தம் எனக்கு வேணும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அது வந்து எட்டனா இருக்கணும் நித்தியமானதா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா கிடைச்சிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அப்பாவை அப்பா அம்மாட்ட போய் கேட்டோம்னு வச்சுங்க நீ என்னப்பா எத்தனையோ அனுபவிச்சியே நீ ஆனந்தத்தை அனுபவிச்சியே அப்படின்னா ஒரே புலம்பல் தான் வரும் அப்பா அம்மாட்ட போய் கேட்டோம் அப்படின்னா தாக்கா பாட்டிகிட்ட போய் கேட்டாலும் அதே தான் இந்த லோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நித்திய சுகத்தை அனுபவிக்கவே இல்லை எல்லாரும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் துக்கத்தை நிவர்த்தி பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா துக்க நிவர்த்தியும் நமக்கு உண்டாகவே இல்லை எல்லாம் நம்ம தாத்தா பாட்டம் பூட்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ராஜாக்கள் வந்தாங்க எல்லாத்தோட சர்ச்சிங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நித்திய சுகம் வேணும் இதுக்காகதான் வந்து பாத்தீங்கன்னா கரும நிறைய யாகங்கள் செய்யப்படுது சொர்க்கத்தை அடைஞ்சா சுகம் கிடைச்சிடும் அப்படின்னு ஆனா சொர்க்கத்தை அடைஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்கையும் வந்து பாத்தீங்கன்னா அசுரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க நீங்க சுகமா இருந்துகிட்டு இருப்பீங்க வந்து உங்க வைஃப தூக்கிட்டு போயிருவோம் உங்களை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணி உங்களை காட்டு காணி புராணங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வார் சொல்லப்பட்டிருக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வார் நடந்துகிட்டே இருக்கும் சரி ஒருவேளை பிரம்மா பதவி அடைஞ்சிட்டா சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மா கூட ஒரு போஸ்டிங் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீட்டை கிழிச்சிருவாங்க அப்ப பிரம்மா பதவியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்திலே பெஸ்ட் பதவி எது அப்படின்னா ரொம்ப உயர்ந்தது எது அப்படின்னா பிரம்மா பதவி அதுவே நித்தியம் இல்லை இந்திர பதவி தேவர்களுக்கு தலைவனா இருக்கிறது அதுவும் நித்தியம் இல்லை இப்ப டிரம்பை பாத்தீங்கன்னா டொனால்டு டிரம்ப் பாத்தீங்கன்னா எங்கேயாவது மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்ல கியூர் நின்று எதாவது வாங்கிட்டு இருப்பாருல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஜனாபதியா இருக்கட்டும் எதா இருந்தாலும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அல்ப சுகம் டைம் பி அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இப்ப நான் சுகமா இருக்கேன்னா இருக்கேன் கூடவே கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் எந்த சுகமும் இந்த லோக்கத்தில் அனுபவிக்கக்கூடிய எந்த சுகமும் ல்லாத சுகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்ப மனசத்திருத்திக்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்ல இந்த லோக்கத்துல இருக்க சர்வ ஜீவராசிகளுக்கும் இப்படிதான் ஒரேதான் நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேச்சர் தான் ரோட்ல இருந்தாலும் சரி அவன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான் நித்திய சுகம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கணும் நமக்கு துக்கம் கொஞ்சம் கூட நம்ம இதை பிக்ஸ் பண்ணீங்க எல்லாருமே நம்மளோட சர்ச்சிங் என்ன அப்படின்னா ஆனந்தம் இதான் சர்ச்சி ஆனந்தத்துக்காகத்தான் நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனந்தம் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோக்கத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா போய் கேட்டோம்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைம் பீங் ஆனந்தத்தை தான் சொல்லுவாங்க நான் இப்ப சௌக்கியமா இருக்கேன் சௌக்கியமா இருக்குன்னு சொல்லும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க துக்கத்தோட ஏதோ ஒரு சில துக்கங்கள் இருக்கும் துக்கம் இல்லாம நூறு சதம் சுகம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே இங்க கிடைக்கவே இல்லை ஞானிய தவிர்த்து ஆத்மான பிரதிஷ்டிதமான ஆத்மான நிலை பெற்ற ஞானிய தவிர்த்து வேற எல்லாரும் ஆல்மோஸ்ட் துக்கிகளா தான் இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன சர்ச்சிங் பண்ணணும் இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியோட சர்ச்சிங்கும் ஆனந்தம் சுகம் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு லாஜிக் சொல்றோம் சாஸ்திரத்துல நம்ம எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோர்ஸ் நோக்கி தான் நம்ம போயிட்டே இருக்கோம் இந்த லோக்கத்துல இருக்கிறது எல்லாமே சோர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுது இமயமலையில வந்து பார்த்தீங்கன்னா மலை மேகங்களா இருந்து மலையா பெஞ்ச தண்ணி எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேராக கங்கா சாகர்ல போய் கலக்குது அது யமுனா கங்கா சரஸ்வதி எந்த நதியா இருக்கட்டும் பெய்யறது வந்து பாத்தீங்கன்னா உருவாகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து மலையில கங்கோத்திரி யமுனோத்ரி அது மாதிரி மலையோட உச்சில உண்டாகுது அதே கடல்ல போய் கலக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடல் தண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்காவா வேற ஒரு ஃபார்முக்கு வருது இந்த ஜலத்தோட சோர்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமுத்திரம் சமுத்திரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வாயு என்ன பண்ணுது இந்த தண்ணிய வந்து சி எடுத்து மலைகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேல உச்சியில மலைக்கு மேல போய் மழை நீரா பெய்யுது ஒரு பேர் கொடுத்துர்றோம் கங்கா யமுனா சரஸ்வதி அப்படி அப்ப சோர்ஸ் தண்ணிக்கு சோர்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால எல்லா நதிகளும் சமுதிரத்தை போய் அடையுது சமுதிரத்தோட இது தண்ணியோட நேச்சர் என்ன சாமி அப்படின்னா சில்னஸ் வேற சில்னஸ் தான் அப்ப நீங்க என்னதான் ஹாட் வாட்டர் ஆக்குனாலும் குதிக்க வச்சாலும் அந்த தண்ணி திரும்ப என்ன ஆயிடும் ஒரு பத்து அரை மணி விட்டீங்க அப்படின்னா திரும்ப தண்ணோட சோர்ஸுக்கு போயிடும் பழைய நிலைக்கு போயிடும் சில்னஸ்க்கு வந்துடும் அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மியூட் பண்ணிக்க்சி ஏ பிப்டி கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் டிஸ்டர்பில் அப்போ சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எது நேச்சர் ஸ்டேட்டோ எந்த வஸ்துவா இருந்தாலும் எந்த வேற மாதிரி ஃபார்ம்ல இருந்தாலும் அந்த வஸ்து தன்னோட நேச்சர் ஸ்டேட்ட அடையிறது நமக்கு இங்க நல்லா நடந்துகிட்டு இருக்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் இருக்குன்னு வச்சுக்கல இந்த தேகம் எதனாலானது அன்னத்து நாள் ஆனது சாப்பிட்ட ஃபுட்டு நல்லா உருளைக்கிழமும் கத்திரிக்காயும் அரிசியும் பருப்பும் சாப்பிட்டு இந்த உடம்பை வளர்த்து வச்சிருக்கோம் திரும்ப இது எங்க போய் சேரும் அப்படின்னா அதே அன்ன அன்னரூபம் இது பிருத்தி போய் வெறும் மண்ணா மண்ணுல இருந்து காய்கறி வந்துச்சு அரிசி வந்துச்சு அதை சாப்பிட்டு இந்த தேகமாச்சு திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரம் மண்ணா போயிடும் இதேதான் இந்த லோக்கத்துல எந்த வஸ்துவ எடுத்துக்கிங்க அந்த வஸ்துவோட டிராவலிங் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிராவலிங் அதோட நேச்சுரல் ஸ்டேட்ட நோக்குனதாதான் இருக்கும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் டே ஃபுல்லா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம டீப் ஸ்லீப்ல எப்படி இருந்தோம் நல்லா பாத்தீங்க டீப் ஸ்லீப்ல அகம் சுகம் அஸ்மா நல்ல சுகமா இருந்தோம் இருக்கிறத இந்த லோக்கத்திலேயே சுகம் எது அப்படின்னா இந்த டீப் ஸ்லீப்ல இருக்கிற சுகம்தான் நமக்கு தெரிஞ்சு ஹல்வால இல்லை ஒரு நல்ல மியூசிக்ல ஒரு டான்ஸ்ல எதாவது அழுப்பாயிடும் ஆனா அந்த தூக்கத்துக்குள்ளார போன மாத்திரத்துல டீப் ஸ்லீப்ல இருக்கிற சுகம் இருக்குல்ல அது அன்லிமிட்டட் இந்த லோக்கத்துல எத்திலையும் கிடைக்காத சுகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீப் ஸ்லீப்ல இருக்கு நம்ம என்ன பண்றோம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் திடீர்னு வேக்கப் ஆயிட்டோம் வேக்கப் ஆனதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்பவும் நான் ட்ரை பண்றேன் எனக்கு இன்னைக்கு ஒன்றரை மணிக்கு முடிப்பு வந்துருச்சு ஐயோ இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிராஸ் பண்ணணுமே அப்படின்னு திரும்ப கண்ணு மூடி நான் ட்ரை பண்றேன் எதுக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இப்படி படுத்தா தூக்கம் வருமா இப்படி படுத்தா தூக்கம் வருமா ட்ரை பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னா அங்கே இருக்கிற ஆனந்தம் அந்த தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டாக இருக்கு நம்ம வேற வழி இல்லாமல் என்ன பண்ணோம் தூக்கம் வரலை எந்திரிச்சு வேக்கப் ஆகணும் வேக்கப் ஆகிட்டு திரும்பவும் நம்ம என்ன ட்ரை பண்றோம் அப்படின்னு அந்த தூக்கத்தில் இருக்கிற அந்த ஆனந்தம் எனக்கு ஜாகிரதத்தில் உண்டாகணும் அப்படின்னு என்ன பண்றோம் விஷயங்களை நோக்கி தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கும் நல்ல நல்ல எடுத்துக்கிட்டா சுகம் கிடைக்கும் நல்ல சினிமா பார்த்தா சுகம் கிடைக்கும் வேலை எங்க எதுக்காக வேலைக்கு போனோம் எதுக்கு பணம் வேணும் நம்ம விரும்பின இருக்கணும் சுகமா இருக்கணும் அப்ப எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன அப்படின்னா சர்ச்சிங் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சர்ச்சிங் சர்ச்சிங் சர்ச்சிங் போயிட்டே கடைசியில என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சர்ச்சிங் எல்லாம் ஒரு எண்டுக்கு வருது திரும்ப டீப் ஸ்லீப்ல போய் தூங்க சமுத்திரம் ஒரு நதி வந்து பாத்தீங்கன்னா மலையில இருந்து ஆரம்பிச்சு சமுதிரத்தை அடைஞ்சிட்டு தன்னோட நிலைய வந்து இல்லாம போற மாதிரி நம்ம நித்தியமா என்ன பண்ணிட்டு இருக்கோம் வேக்கப்பாகிறோம் திரும்ப நம்மளோட சோர்ஸா நெஸ்டா இருக்கக்கூடிய இந்த சமுத்திரத்தை அடையிற மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அந்த டீப் ஸ்லீப்ல போய் அப்ப டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஆனந்தம் தான் நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட் நல்லா எடுத்துங்க ஒரு ஆளால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா வேக்கப்ல இருக்க முடியும இருக்க முடியாது அவன் நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவன் டீப் ஸ்லீப் போயிடுவான் அப்ப டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஆனந்தம் தான் நம்மளுடைய சுவாவமான ஸ்டேட் அப்ப புரிஞ்சுக்கணும் இந்த லோக்கத்தில் இருக்கிறது எல்லாம் தன்னோட மூல காரணத்தை நோக்கி தான் மூவ் அந்த மூலக்காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சச்சிதானந்தம் அந்த மூல காரணம் எப்படிப்பட்டதுன்னா ஆனந்த சுரூபம் பிரம்மத்துக்கு இன்னொரு பேரு ஆத்மாக்கு இன்னொரு என்ன அப்படின்னா ஆனந்தம் ஆத்மா தான் ஆனந்த சுரூபம் பிரம்மம் தான் ஆனந்த சுரூபம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹயத்துல வந்து பாத்தீங்கன்னா சதா அஸ்மி அஸ்மி அஸ்மி இருக்க இருக்க இருக்க அப்படின்னு புரிச்சுக்கிட்டே இருக்கு நான் இருக்கேன் சதா காலமும் இருக்காது இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேக்கப் ஸ்டேட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாடி வந்துருச்சு ஆக்சுவல் பாடி எல்லாம் இல்ல பேர் கொடுத்தாச்சு பரமஹம்சாந்தா கங்கால இருந்து உற்பத்தி ஆகும் போது அதுக்கு கங்கா இல்ல உற்பத்தி ஆகி வரும்போது நல்ல டேஸ்டா இருக்கு இதுக்கு பேர் கங்கா அப்படின்னு பேர் வந்துருச்சு இது அலக்னந்தா அப்படின்னு ஒரு பேர் வந்துருச்சு பாகீரதி ஒரு பேர் வந்துருச்சு இந்த பேர்ல வர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு வெறும் சமுத்திரம் அதே மாதிரி நீங்க நானு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆனந்த சுரூபமாதான் இருந்தோம் நமக்கு எதுவுமே பேர் இல்லாம இருந்துச்சு தூக்கத்துல எந்த பேரும் இல்லை எந்த ஃபார்மும் இல்லை எந்த ரூபமும் இல்லை எதுவுமே குணங்கள் இல்லை நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம போட்டுக்கிறோமே நான் சன்னியாசி நான் கிரகஸ்தன் நான் வானப்பிரஸ்தன் நான் வந்து அத்வைதி என்னென்னவோ போட்டுக்கிறோம் நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் அவ்வளவு படிச்சிருக்கேன் ஒரு ஐடென்டிட்டியும் அந்த டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல அந்த டீப் ஸ்லீப்ல எந்த ஒரு பேதமும் இல்லாம சிங்கம் சிங்கம் இல்ல கொசு கொசு இல்ல ஈஇ இல்ல அம்மா அம்மா இல்ல அப்பா அப்பா இல்ல பிராமணன் பிராமணன் இல்ல சாண்டானன் சாண்டாளன் இல்ல எந்த ஐடென்டிட்டியும் இல்ல வெறும் சுக மாத்திரம் இருக்கிற அப்ப அந்த சுக சுரூபத்துல இருந்து வேக்கப்பான மாத்திரத்துல இந்த பாடி வந்துருச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கங்கா யமுனா சரஸ்வதினு பேர் கொடுக்கற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பேர் கொடுத்தாச்சு நாமம் வந்துருச்சு ரூபம் வந்துருச்சு கூடவே வந்து பாத்தீங்கன்னா குணங்கள் வந்துருச்சு இதெல்லாம் வந்தோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ளார வந்து தன்னை அறியாம நம்ம என்ன பண்ணிட்டோம் நான் இந்த நாம ரூபமா இருக்கிற இந்த தேகத்தை பிடிச்சுக்கிட்டு சுக்கி துக்கி அப்படின்னு நான் ஜீவனாயிட்ட நான் சுக்கியா இருக்க நான் துக்கியா இருக்கேன் நான் பந்தப்பட்டவனா இருக்கேன் என்னோட தேகம் என்னோட வீடு என்னோட வாகனம் என்னோட பாரியா என்னோட புத்திரர்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம் மோகத்தை அடைஞ்சிட்டோம் இந்த நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான நான் தூக்கத்துல இந்த நான் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த நான் சுகமாய் இருந்துச்சு இந்த நான் ஆனா வேக்கப்பானதுக்கு பிறகு இந்த நானுக்கு மேல நாம ரூபம் எல்லாமே வந்துருச்சு இந்த மொத்த ஜகத்தும் வந்துருச்சு இது எல்லாம் துக்க இருக்கு இப்ப நான் என்ன பண்றேன் பேக்கப் ஸ்டேட்ல என்ன பண்றேன் நம்ம சொல்லுவோம் சாவியை ஒரு இடத்துல தொலைச்சிட்டு வேற ஒரு இடத்துல தேடுறதுன்னு சொல்லுவோம் ஒருத்தர் தேடிக்கிட்டே இருந்தார் லைட்ல என்னங்க தேடிட்டு இருக்கீங்க இல்ல சாவியை தொலைச்சிட்ட அப்படியா அப்படின்னு அவரும் சேர்ந்து தேடுறார் எங்க தொலைச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல தொலைச்சிங்க ஐயோ அந்த இடத்துலயா எதுக்குங்க இங்க தேடிட்டு இருக்கீங்க அங்க வெளிச்சம் இல்லை இங்கதான் வெளிச்சம் இருக்காதுனால இங்க தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ப வெளிச்சம் இருக்கிற இடத்துல தேடுறது தொலைச்சது எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இருட்டில் தொலைச்சாச்சு ஒரு இடத்துல தொலைச்சிட்டு வேற ஒரு இடத்துல தேடினா கிடைக்குமா யோசிச்சு பாருங்க கிடைக்கும் கிடைக்காது இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம தொலைச்ச இடம் ஆனந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை நம்ம எங்கே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நானில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை இந்த நானுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தேகங்கள்லயும் இந்த இல்யூஷனாக இருக்கிற இந்த ஜகத்திலையும் நம்ம சர்ச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் அபின் அபிமானிக்கிறதுனால நான் என்ன பண்றேன் இந்த தேகத்தை எப்படியாவது நூறு வருஷம் வச்சுக்கணும் முடிச்ச ஆயிரம் வருஷம் வச்சுக்கணும் காயக்கல்பம் ஏதாவது சாப்பிடலாம் முனிவர்களும் ரிஷிகளும் இல்ல தேவர்களும் என்ன பண்றாங்கன்னா இத வந்து எந்த விதத்திலேயாவது இந்த இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நித்தியமாக்கிடணும் அப்படின்னு எல்லா மனுஷங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்தை நான் அப்படின்னு அபிமானிக்கிறது நான் ஆனா முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம் என்னைக்கு இருந்தாலும் விட்டு போயிடு இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறதுனால இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகம் வேணும் அப்படின்னு நிறைய நான் கில்டி கான்சியஸ் வந்துருது எனக்கு ஏதாவது தப்பு பண்ணா ஐயோ நான் பாப்பம் பண்ணிட்டுனே அப்படின்னு புண்ணியம் பண்ணும்போது நல்லா புண்ணியம் பண்ணிட்டோம் அப்படின்னு அபிமானம் வருது அப்ப இந்த புண்ணிய பாப்பத்துல அபிமானம் வர்றது எதனாலன்னு கேட்டீங்கன்னா மனசுலயும் புத்திலையும் அபிமானம் இருக்கிறதுனால இந்த புத்தியை நான் அப்படின்னு அபிமானிக்கிறதுனால நான் அறிவாளி ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறேன் சில சமயம் அது முட்டாள்தனமா இருக்கும்போது ஐயோ நான் மூர்க்கனா இருக்கனே முட்டாளா இருக்கனே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேகம் இருக்கிறதுனால நான் பிறந்த நான் இறந்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்ப தேகத்தினால பிறந்த இறந்தேன்னு சொல்றோம் இந்திரியங்களை வச்சுக்கிட்டு அபிமானம் பண்றோம் என் கண்ணு ரொம்ப ஷார்ப்பு என்னோட காது ரொம்ப ஷார்ப்பு அப்படின்னு இந்த தேகத்துல எல்லாம் வந்து இந்திரியங்கள்ல அபிமானம் இருக்கு என்னோட மனசு ரொம்ப பியூரிட்டி ரொம்ப கருணையான மனசு ரொம்ப தயாவா இருக்கிறது ரொம்ப கோமலமா இருக்கும் ரொம்ப சாஃப்ட் மனசு என்னோடதுன்னு நம்ம நினைக்கிறோம் புத்திய அபிமானம் பண்றோம் இது எல்லாம் என்னன்னு அகங்காரம்னு பேரு இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தோடையும் பந்தப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா சதா சுகம் துக்கம் சுகம் துக்கம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கு எது இது தேகத்தை தான் அப்படின்னு நினைக்குதோ அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சம்சார நிவர்த்தியானது உண்டாகிறதே இல்லை சாஸ்திரம் சொல்லுது எதுவரைக்கும் தேகம் இருக்கோ அது வரைக்கும் முக்தின்னு இல்லவே இல்லை அப்ப தேகம் இல்லாத நிலை எங்க டீப் ஸ்லீப்ல டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா தேகம் இல்லவே இல்லை அப்ப தேகம் இல்லாத நிலையில இருக்கிற ஆனந்தம் இருக்கு பாருங்க அதுதான் லட்சியம் அதுக்காக சுவாமி இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கிக்கிட்டே இருக்க முடியுமா சாமி அப்படின்னா தூங்க முடியாது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா வேக்கப்புல இருக்கும் தூக்கத்துல எப்படி இருந்தோமோ அது மாதிரி ஒரு ஸ்திதி உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நிலை அப்படின்னு பேர் ஜீவன் என்ன அர்த்தம் நான் நானா இருந்தேன் அப்படின்னா அதான் முக்தி இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நானா இல்ல நான் எப்படி இருக்க தேகமா இருக்க இந்த மனசா இருக்க புத்தியா இருக்க இந்தியங்களா இருக்கோம் இந்த சாஸ்திரத்தோட எல்லா பிரவருத்தியும் எதுக்குன்னா தான் தானா நிக்கிறதுக்காக தான் இது உபாயங்களை சொல்லு தான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான உபாயத்தை சொல்லு அப்போ உபனிஷத்தை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை விஷயத்துல தன்னிலான புரிஞ்சிருக்கிறது எல்லாமே தப்பா புரிஞ்சிருக்கும் நான் நானா புரியாம நான் தேகமா புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்ப இந்த தேகத்தை தப்பா புரிதல் அதான் சொல்றேன் நம்ம விவேக்கம் இல்ல இந்த நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிறவன் இந்த நானுக்கு விஷயம் எது அப்படின்னா இந்த தேகம் இந்த ஜகத்து எல்லாமே பார்க்கப்படக்கூடிய திருஷ்யம் இந்த புஸ்தகத்தை நான் பார்க்குற இது நான் இல்லை இந்த லேப்டாப்பை நான் பார்க்குற இது நான் அல்ல இந்த செல்போனை நான் பார்க்கிற இது நான் அல்ல இந்த பருவதத்தை பார்க்கிற அண்ணாமலை பருவதத்தை அது நான் அல்ல அப்ப எதெல்லாம் பார்க்கப்படுறதா இருக்கோ அதெல்லாம் நான் இல்லை அதே மாதிரி இந்த தேகத்தை நான் பார்க்குறேன் அதனால இந்த தேகம் நான் அல்ல மனசை நான் பார்க்குறேன் மனசு நான் அல்ல புத்தியை நான் பார்க்கற புத்தி நான் அல்ல இந்திரியங்களை நான் பார்க்குறேன் எனக்கு அறியப்படுறதா இருக்கு இந்திரியங்கள் நான் அல்ல அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியலன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இது தெரியும் எனக்கு இது தெரியாதுன்னு சொல்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜானத்தையும் நான் அறிகின்றேன் அஜானமும் நான் அல்ல அப்ப நான் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் கேவல திரஷ்டா மாத்திரம் தான் தான் வெறும் திரஷ்டா திரஷ்டா மாத்திரம் திருப்பம் அவதான் என்னோட இதய நதா பார்ப்பவனா நான் இருக்க அப்ப பார்ப்பவன்ல நிக்கணும் அப்படின்னா அதுக்கான சாமர்த்தியம் வேணும் அந்த சாமர்த்தியம் எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பார்க்கிற விஷயமா இருக்கிற இந்த தேகம் இருக்கு இப்ப நான் எனக்கு அந்நியமா இருக்கிறத வந்து நான் என்ன பண்றேன் இது நான் இல்லைங்க சொல்லிடுறோம் இந்த லேப்டாப் நான் இல்லை இந்த டேபிள் நான் இல்லை இந்த புஸ்தகம் நான் இல்லைன்னு எனக்கு ரொம்ப ஸ்பஷ்டமா தெரியுது யாரும் டவுட்டே இல்லை யாருக்குமே டவுட் இல்லை இது நான் இல்லை அப்படின்றது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் நான் நான் அபிமானம் இத நான் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியல அப்ப இதை நான் இல்லைன்னு இந்த தேகத்தையோ மனசையோ புத்தியையோ நம்ம என்ன பண்ணணும் நேத்தி அப்படின்னு விளக்கணும் இது எல்லாத்தையும் என்டருந்து விளக்குனதுக்கு பிறகுதான் நான் ஆனா இருக்க முடியும் தூக்கத்துல இருக்கிற மாதிரி நமக்கு டெய்லி பகவான் என்ன பண்றார் அனுகிரகம் பண்ற தூக்கத்துல அவர் தான் இருக்கார் ஆனந்த சுரூப்பமா யார் இருக்கா ஈஸ்வரன் தான் இருக்கார் அவர் நமக்கு எப்பவுமே காட்டிக்கிட்டே இருக்கார் எல்லா ஜீவர்களுக்கும் தன்னோட சொரூப்பத்தை காட்டிக்கிட்டே இருக்கார் ஆனந்த சுரூப்பம் உன்னோட சொரூப்பம் ஆனந்தம் நீ இதுதான் நீ ஜாகிரதத்திலையும் நீ இப்படி இரு இல்லாம இரு இந்த ஜெகத்தில் இல்ல இந்த தேகம் இல்ல உனக்கு அப்படின்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நமக்கு அனுபவம் கொடுக்குறார் ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு அந்த அனுபவம் நமக்கு உண்டாகிறது அதை பிடிச்சுக்கிறது இல்லை அதாவதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க செத்தாரை போல் திரி மனைமே செத்தாரை போல் திரி செத்தவனுக்கு உடம்பு இருக்கா அப்படின்னா செத்தவனுக்கு உடம்பு இல்ல தூக்கத்துல இருக்கிறவன் மாதிரி திரி தூக்கத்துல இருக்கிறவங்க மாதிரி என்ன அர்த்தம் தூக்கத்துல இருக்கிறவனுக்கு தேகம் எந்த அபிமானமும் இல்லை அப்ப முக்தி அப்படின்றதுக்கு அர்த்தமே தேகம் இல்லாத நிலை தான் தானா இருக்கிற நிலை அதுதான் முக்தி அப்ப அந்த முக்திக்காக வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லியிருக்கு உபனிஷத்தை பண்ணு உபனிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து சிரவணம் பண்ணணும் நல்ல பரம்பரையில இதை இது ஆத்மா வந்து புதுசா வந்து இன்வென்ஷன்லாம் இல்லைங்க இதை புதுசா யாரு கண்டுபிடிக்கலாம் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா அனாதிகாலத்தில இருந்து ஈஸ்வரன் தன்னோட மூச்சு காத்தா இருக்கிற இந்த வேதங்கள் மூலமாவே பிரகடனப்படுத்தி இருக்கார் என்ன பண்ணார் ப்ராப்ளத்தோடு சேர்ந்து சொல்யூஷனையும் கொடுத்து வச்சிருக்கார் பகவான் எல்லாத்துலையும் கொடுத்து வச்சிருக்கார் அப்ப இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளமா இருக்கு இந்த தேகம் ப்ராப்ளமா இருக்கு இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வேதத்தையும் பகவான் கொடுத்திருக்கார் இந்த வேதத்துல இருக்கக்கூடிய உபனிஷதங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆதி குருவா இருக்கிற தட்சிணாமூர்த்தியில இருந்து சதாசிவ சமாரம்பர நாராயணம் பத்ம பவம் வசிஷ்டம் நாராயணர்ல இருந்து பிரம்மாட்டில இருந்து வரிசையா வந்து குரு பரம்பரா வந்திருக்கு அந்த குரு பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாடம் படிச்சவரா ஒவ்வொரு எம் தெரிஞ்சவரா இப்ப நீங்க போனீங்கன்னா ரமண மகரிஷிட்ட போனீங்கன்னா இப்ப நான் பேசுற மாதிரி பேசவே மாட்டேன் மௌனம் வியாக்கியா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கத்து கத்துன்னு கத்து ஐநூறு கிளாஸ் எடுத்தா கூட மாட்டேங்குது அதிகாரித்துவம் அப்படிதான் இருக்கு தகுதி அப்படிதான் இருக்கு இப்ப ரமண பகவான் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சதா சுரூபத்துல இருக்கிறவங்க வந்து மௌன வியாக்கியானத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க மௌனமா இருந்தாங்க அப்படின்னா எப்படி புரியும் நம்ம மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது பேசினாலே புரிய மாட்டேங்குது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க எந்த இதுல இருக்கமோ அந்த லெவல்ல தான் நம்ம டீச்சர் போகணும் இப்ப ரமணிட்ட போயிட்டு வந்து எல்கேஜி ஸ்டூடென்ட் வந்து போய் உட்கார்ந்தான் படிக்கிறவன் தான் அந்த கைடு மீதி இருக்கிறவன் என்ன பண்ணணும் ஒழுங்கா வந்து பிளே ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்டிங் பண்ணணும் ப்ரிகேஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணி எஜுகேஷன் என்ன பண்ணணும் ஒரு டீச்சர் வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும் ஆனா அவனால இருந்து முறையா எழுதி கொடுக்கிறவரா இருக்கணும் கைய புடிச்சி நல்ல மண்ணுல ஆனா நம்மளுடைய ப்ராகிரஸ் பண்ணி நம்மளோட மெதுவா மெதுவா மெதுவா இந்த சாஸ்திர விஷயங்களை ஆத்மாவு பத்தின விசாரத்தை சொல்றவரா இருக்கணும் பரம்பரைகளை படிச்சவரா இருக்கணும் அவர் புதுசா இன்வென்ஷன் பண்ணது இல்லை இது ஏற்கனவே சொல்லப்பட்டது அப்ப பரம்பரையில குரு பரம்பரையில படிச்சவரா இருக்கணும் அது மட்டும் இல்ல பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை உடையவரா இருக்கணும் இப்ப நிறைய குருமார்கள் இருக்காங்க எல்லாத்துக்கும் தன நிஷ்டர்கள் பேரும் எல்லாம் எப்படி அவங்க ஆப்போசிட்ல இருக்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எப்படி வெளியில எடுக்கிறது ஏதாவது ஒரு உபாயம் பண்ணி பக்கத்துல ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட பணத்தை எடுக்கணும் அப்படிப்பட்டவங்க குருவா இருக்க முடியாது புகழ் மேல ஆசை இருக்கிறவங்க லோகேஷனான்னு சொல்லுவோம் நிறைய பேர்ப்புகள் மேல ஆசை இருக்கிறவங்களும் குருவா இருக்க முடியாது அதேமாரி காமத்துல போனவங்களும் குருவா இருக்க முடியாது துஷ்டாச்சாரன் குருவா இருக்க முடியாது அப்ப யாரு குருவா இருக்க முடியும்னா பிரம்மத்துல நிஷ்டை உடையவர்கள் தான் தானிலேயே வந்து பாத்தீங்கன்னா நின்னவங்களும் குருவா இருக்கலாம் இல்ல தான் தானில நிக்கிறதையே தாத்பரியமா வச்சவங்களும் குருவா அப்ப என்ன சொல்றோம் அதுக்கு பேருனா பிரம்மனிஷ்டர்கள் பேரு பிரம்ம விஷயத்திலேயே தொடர்ந்து தாற்பயத்தை உடையவங்களா லட்சியமா கொண்டவங்களா இருக்கிற பரம்பரையில படித்தவங்களா இருக்கிற குருநாதர் அவருக்கு என்ன பேருனா ஸ்ரோத்திரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு பேரு ஸ்ரோத்ரியர் அப்படின்னா பரம்பரையில படித்தவர் பிரம்மனிஷ்டர்னா லட்சியத்தை பிரம்மமா வச்சவர் இல்லைன்னா பிரம்மத்துல ஆனவர் அப்படிப்பட்ட குருநாதர்கிட்ட இருந்து இந்த வித்யாவை வந்து நம்ம என்ன பண்ணனும் இந்த உபனிஷத் வித்யாவை என்ன பண்ணணும் சுசுருஷா பண்ணி குருவ முறைப்படி அடைஞ்சு இந்த வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ இதெல்லாம் எனக்கு தெரியாதே சுவாமி பெரியவங்கள்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு குருநாதர்கிட்ட எப்படி போகணும் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் அவர்கிட்ட இருந்து எப்படி வித்யா வாங்கணும் இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா புராண படிப்புலதான் இதெல்லாம் சொல்லுது நமக்கு இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு புராணமே படிக்கிறது இல்லை எந்த ரிஷி குருநாதட்ட எப்படி போனார் எப்படி வித்யாவை ஸ்வீகாரம் பண்ணார் நமக்கு எதுவும் தெரியறது இல்ல அப்ப அந்த புராணங்கள்ல வந்து கதா காலட்சேபம் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் மகாபாரதம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் பாகவதம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த புராணங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு யாருகிட்ட எப்படி போகணும் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் குருநாதட்ட இருந்து எப்படி வித்யாவை கிரகணம் பண்ணணும் அப்ப சொல்லது சுசுருஷா பக்தியோட சுத்தையோட அவருக்கு சேவா பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த வித்யாவை அவர் நல்ல சமயம் பார்த்து அவர் இந்த வித்யாவை கிரகணம் பண்ணணும் அப்படின்னு அப்ப அது மாதிரி பண்ணக்கூடிய குருநாதர் மூலமா கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு பேரு ஸ்ரவணம் அப்படின்னு பேர் இப்ப வந்து நம்ம சிரவணத்துல ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப வந்து உபனிஷத்து சிரவணம் ஆறரையிலிருந்து ஏழரை வரைக்கும் ஒரு மணி நேரம் ஈஷாவா உப்பநிஷத்துல என்ன எல்லாத்துக்கும் உபனிஷத்தை ஃபாலோ பண்ண முடியாது பதம் பதமா பிரிச்சு பிரிச்சு பதத்தோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்ரவணம் அப்படின்னு பேரு நல்லா தெரிஞ்சுங்க சிரவணம்ன்றதுக்கு அர்த்தமே பதஜன்ய ஞானம் சிரவணத்தினால நமக்கு உண்டாக கூடியது என்ன அப்படின்னா ஒரு பதத்துக்கும் ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது பதினெட்டு இந்த ஈசா வாசிய உபனிஷத்துல வரப்போகுது நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு ஈஷாவாசிய உபநிஷத்துல ஈஷா வாசிய மிதகு சர்வம் முதல் மந்திரம் ஆரம்பிக்குது ஈஷா நான் என்ன வாசியம்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு பதம் பதம் பதமா நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு வியாக்கியானம் பண்ண போறேன் சங்கராச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு உபனிஷதத்துக்கு பாஷ்யம் பண்ணி வச்சிருக்கார் பதம் பதமா மீனிங் எடுத்து நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு இப்ப நான் என்ன பண்ண போறேன் அந்த சங்கர பாஷ்யத்துல இருக்கிற அவர் சங்கரர் சொன்ன பாஷ்யத்துல இருக்கிறதெல்லாம் நல்ல மகாவித்வான்களுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும் அப்ப நம்ம நம்ம மாதிரி சாமானிய ஜனங்களுக்கு யாராவது ஒரு குருநாதர் அந்த சங்கர பதம் பதமா நம்மளோட லாங்குவேஜ்ல நமக்கு புரியிற மாதிரி சொன்னாதான் அது உள்ள போகும் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா மந்திரத்தோட அர்த்தத்தையும் சங்கர பாஷியத்துல சங்கரர் எப்படி மீனிங் சொல்றாரு அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ண போறோம் அதுக்காக நம்ம பிரவருத்தி பண்ண போறோம் அப்ப இந்த சிரவண காலத்துல என்ன வேணும் அப்படின்னா ஒவ்வொரு மந்திரத்தையும் நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன அர்த்தமோ அதை அப்படியே கிரகணம் பண்றது குருநாதர் என்ன சொல்றாரோ அந்த குருநாதர் சொன்ன விதமாவே ஒவ்வொரு சப்தங்களுக்கும் ஒவ்வொரு பதங்களுக்கும் அர்த்த கிரகணம் பண்றதுதான் ஸ்ரவணம் அப்படின்னு பேர் இப்ப என்ன பண்ண போறோம் சிரவணம் பண்ண போறோம் அப்ப சிரவணம் பண்றதுனா என்ன அர்த்தம் பதஜன்ய ஞானம் ஒரு பதத்திலிருந்து உண்டாகிற ஞானத்துக்கு பேரு ஸ்ரவணம் பதம் பதத்தோட அர்த்தம் தெரிஞ்சிடும் ஈஷானா என்ன வாசியம்னா என்ன பிரம்மம்னா என்ன மாயினா என்ன இந்த மந்திரங்கள்ல இருக்கிற எல்லா பதங்களையும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறேன் இது ஒரு முதல் ஸ்டெப் இதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா இந்த மந்திரத்துல எல்லாம் சொல்லுது இது எல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுது ஆத்மாதான் இது எல்லாம் அப்படின்னு சொல்லுது எல்லாம் பிரம்மமா இருக்குன்னு சொல்லுது பிரம்மமா இருக்குன்னு சொல்லுது நான் அந்த ஈஸ்வரனாவே இருக்குன்னு மந்திரங்கள் சொல்லுது நமக்கு புரியுதா பதம் பதமா அர்த்தம் பண்ணதுக்கு பிறகு தெரியுதா ஐயோ ஐயோ இதெல்லாம் எப்படி நடக்கவே இல்லையே நமக்கு நமக்கு புரியவே இல்லையே எப்படி அது எப்படி பிரம்மமா இருக்கும் எல்லாம் எல்லாம் ஒன்னா எப்படி இருக்கும் எல்லாம் இத்தனை விதவிதமான மனிதர்கள் விதவிதமான பக்ஷிகள் எல்லாம் இருக்கு இருக்கு இந்த லோக்கத்துல அநேகம் இருக்கு இது எப்படி ஒன்னா இருக்கும் ஒரே தத்துவமா எப்படி இருக்கும் ஈஸ்வரனா எப்படி இருக்கும் நான் ஜீவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லா ஈஸ்வரன் அப்படின்னா எப்படி எல்லாம் ஈஸ்வரனா இருக்க முடியும் வாஸ்தவம் இல்ல இதனால இது இல்ல இதனால இது உண்மை இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் யுக்தி மூலமா தான் அல்லாத விஷயங்களை எல்லாத்தையும் நிவிற்த்தி பண்றதுக்கு பேரு மனநம் அப்படின்னு பேரு மனநம்ன்றதுக்கு அர்த்தம் தன்னை பிடிச்சுக்கிட்டு தனக்கு அந்நியமா இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் லாஜிக்க யூஸ் பண்ணி புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஜிக் தேவை அது ஒத்துக்காது இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரவண காலத்துல பக்தி ஸ்ரத்தைய கொடுக்கணும் இந்த மனசுக்கு பக்தி ஸ்ரத்தா இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தி ஸ்ரத்தா எல்லாம் குருநாதர் சொல்றார் அப்படியே கேட்டுக்கிறேன் அவர் மேல இருக்கு இது சிரவண காலத்துல மனந காலத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் எப்படி எப்படி எப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கா பதில் சொல்லி அதை சாந்தப்படுத்துறது இந்த மனசும் புத்தியும் சிரவணத்தினாலையும் மனநத்தினாலேயும் என்னாகும் சாந்தமாகும் இந்த புத்தியும் சாந்தமாச்சு அப்படின்னா மனநத்தோட இந்த தேகம் அதுக்கப்புறம் புத்தி இந்த தேகம் மனசு புத்தி எல்லாத்தையும் நீங்க நான் இல்லன்னு நிவர்த்தி பண்ண மாத்திரத்துல நேத்தி பண்ண மாத்திரத்துல லாஜிக் மூலமா மிச்சம் இருக்கிறது நான் மாத்திரம் கிடைச்சிடும் அப்போ ஸ்ரவணத்தினால ஞானம் கிடைச்சாலும் அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதாஜன்ய ஞானம் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராத்த ஸ்மரணத்துல படிச்சுக்கிட்டே இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா பிராத்தர் பஜாமி மனசாபாமியம் நம்ம டெய்லி படிக்கிறோம் இந்த ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கும் இந்த வாக்குக்கும் விஷயம் இல்லை அப்ப என்ன பண்றது வாச்சோ விபாந்தி நிகிலா எதனு ஆனா இந்த வேதம் சாஸ்திரம் என்ன பண்றது கேட்டீங்கன்னா சப்தங்களை பயன்படுத்திதான் சொல்லுது ஆனா சப்தங்களால அடைய முடியாது மனசுனால அடைய முடியாது மனசுனால சிந்தனைக்கு அப்பாற்பட்ட தத்துவம் அது அப்ப எப்படி சாமி அடையறது அப்படின்னா சிரவண காலத்துல நல்லா கிரகணம் பண்றோம் எதை கிரகணம் பண்றோம் அப்படின்னா எது நான் எது நான் இல்லை எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் யாரு திரஷ்டா எது திருஷ்யம் இதுதான் சிரவணத்துல கிடைக்கிறது அப்ப சிரவணத்துல வந்து முக்கியமான காரியம் என்ன நடக்குது அப்படின்னா ஆத்ம அனாத்ம விவேகம் திருக்கு திருஷ்ய விவேகம் இதுதான் சிரவணத்தோட தாற்பயம் தெரிஞ்சு போச்சு படித்தவங்க நிறைய இருக்காங்க ஏகப்பட்ட பேர் சாஸ்திரம் படிச்சாச்சு ஆத்மா எது அனாத்மா எதுன்னு நல்லா தெரியும் நான் யார் நான் அல்லாதது இது அப்படின்னு ஆனா வந்து யாரும் போறது இல்லை மனநம்னா என்னது மந்திரம் வந்து நேரடியா இந்த வேத மந்திரங்கள் ஆத்மாவை இதுதான் ஆத்மானு சொல்ல முடியாது அப்ப வேத மந்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா என் நேத்தி நேதி வேத சாஸ்திரம் ஃபுல்லா என்ன பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு சொல்லிதான் இந்த ஆத்மாவது நான் யார் அதுக்கப்புறம் நான் இல்லாதது எது அப்படின்னு பிரிச்சுட்டு மனநகாலத்துல தானை பிடிச்சுக்கிட்டு தான தனக்கு அந்நியமா இருக்கிறத எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நேத்தி நேத்தி நேத்தி இது நான் அல்ல இது நான் அல்ல இது நான் அல்ல அப்படின் தான் பண்ணணும் இதுக்கு என்ன பேரு அத்தத்து வியாப்தி பேரு இந்த அத்தத்து வியாபிற்த்தி மூலமா நீக்குதல் தான் தான் எல்லாத்துக்கும் பிரசித்தமா அவைலபிளா இருக்கிறது தானே அறியாதவர் இந்த லோக்கத்துல யாருமே இல்லை கைவல்லியன ஒரு புஸ்தகம் இருக்கு சிஷ்யன் வந்து கேக்குறான் என்ன கேட்கறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருநாதர்கிட்ட ரொம்ப துக்கியாய் வந்து கேக்குறான் கேக்கும் போது குருநாதர் சொல்றார் உன்னை அறிந்தால் உனக்கு ஒரு கேடில்லை உன்னை அறிந்தால் உனக்கு ஒரு கேடே இல்லப்பா உடனே சிஷ்யன் கேக்குறான் தன்னை அறியாதார் உலகில் குருவே தரணையில் உண்டோ அப்படின்றான் இந்த லோக்கத்துல வந்து தன்னை தெரியாதவன் இருக்கானா அப்படின்னா தானுக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டோம் நிறைய குப்பைய போட்டு வச்சிருக்கோம் தண்ணு கணக்குல குப்பைய போட்டு வச்சிருக்கோம் இந்த நான் நசுங்கி போய் கிடக்குது கீழே மாணிக்கம் மாணிக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா குப்பைய போட்டு பொருளாரி குப்பையை போட்டு இது பண்ணியிருக்கோம் மாணிக்கம் தெரியவே இல்லை ஸ்மெல் தான் வருது இந்த குப்பையிலேருந்து ஸ்மெல் தான் வருது இப்போ இந்த தேகாதிகள் எல்லாம் குப்பை இப்ப மாணிக்கம் அடையணும் புதுசாக எங்கேயும் அடைய வேணாம் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாணிக்கத்தை மூடி இருக்கிற குப்பைய எடுத்தா மாணிக்கம் கிடைச்சு பிரகாசிக்க ஆரம்பிச்சது மாணிக்கத்தோட பிரகாஷம் தெரிய மாட்டேங்கிது பெரிய வைரம் பிரகாஷம் தெரியல ஏன் போட்டு வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சதா சுயஞ்சோதியா வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்தமா பிரகாசிக்கிறது ஆனா வெளில தெரியல ஏன் இந்த தேகாதிகள் தேக மனசு புத்தி எல்லாம் கவர் பண்ணி இருக்கு அப்ப ஒரே ஒரு மெத்தட் தான் குருநாக்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிரவணம் பண்ணிட்டு தனியா ஏகாந்தத்துல உட்கார்ந்துகிட்டு இது நான் இல்ல இது நான் இல்ல இது நான் இல்லைன்னு ஹண்ட்ரட் பர்சென்ட் எல்லாத்தையும் இந்த சுத்த நான் வைர இருக்கிற சுயஞ்சோதி கிடைச்ச அப்ப மனநம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா சாஸ்திரங்களை சொல்லப்படுது என் நேத்தி நேத்தி வச்சனை நிகம் வேதம் என்ன பண்ணுது என்ன பண்ணுது சொல்கின்றது வேற மெத்தேடே இல்லை அப்ப மனநம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனநம் பண்ணணும்னா என்ன வேணும் உங்களுக்கு நீக்கிறதுக்கு எது மூலமா நீக்குவீங்க கேட்டு குருநாதர் மூலமா விவேக்கம் பண்ணணும் அந்த விவேக்கம் பண்ண விஷயத்த வச்சுக்கிட்டுதான் நம்ம நேத்தி பண்ண வேண்டி இருக்கு அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப் வந்துருது நான் நேத்தி நேத்தி நேத்தி நேத்தின் எல்லாத்தையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகு நேத்தி பண்ண மிச்சம் இல்லாம போனதுக்கு பிறகு தான் தா மாத்திர மிச்சம் இருக்கும் நேத்தி பண்றதுக்கு முடியாது எல்லாத்தையும் நீக்கியாச்சு தன்னை எப்படி தான் நீக்க முடியும் தன்னை நீக்கிற சாமர்த்தியம் யாருக்காவது இருக்கா இல்லவே இல்லை சொல்ற அவர் தன்னை நீக்கிற சாமர்த்தம் யாருமே இந்த உலகத்தில் இல்லவே இல்லை தான நீக்கவே முடியாது அப்போ எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு பிறகு தான் மாத்திர மிச்சம் இருக்கும் மனநத்தோட எண்டில் கிடைச்சிடும் நான் இந்த நான்லயே வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் நான் நான் நான் ஸ்புரணத்திலேயே நிக்கிறதுக்கு பேர் என்ன பேருனா ஆத்ம தியானம் அப்படின்னு பேரு என்ன அர்த்தம் நிதித்தியாசனம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுக்குது சாஸ்திரம் ஸ்ரவணம் ஸ்ரவணத்துக்கு அப்புறம் மனநம் மனநத்துக்கு அப்புறம் தான் தான்ல நிக்கிற எஸ்டாபிளிஷ் ஆகிற நிஷ்டான்னு சொல்லுவோம் நிஷ்டான என்ன அர்த்தம் தொடர்ந்து நிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த தான் தான் இருந்து இருந்து அபியாசம் பண்ண பண்ண பண்ண நமக்கு ஃபுல் இது வந்து பாத்தீங்கன்னா அதுலேயே எஸ்டாபிஷ் ஆயிடும் அதுக்கு பேர் என்ன தான் இன்ட்டு செவன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் முக்தி அப்படின்னு பேரு ஜெகத்துன்னு ஒண்ணு இல்லாம போயிடுது எப்படி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் இல்லையோ இந்த தேகம் இல்லையோ அதே மாதிரி இந்த ஆத்ம என்ன நடக்குது அப்படின்னு தனக்கு அந்நியமானது எல்லாம் இல்லாம போச்சு தான் தானா நிக்கிறேன் தான் எப்படிப்பட்டது சுகஸ்வரூபம் வெறும் சுகம் அத்வைத்தம் வெறும் அத்வைத்தம் அது ஏற்கமே அத்வைத்தியம் ஒரே ரெண்டு இல்லவே இல்லை தூக்கத்துல இருந்துச்சா ரெண்டு இல்லவே இல்லை எனக்கு ஒன்னும் தெரியாது ஒன்றையும் அறியவில்லை அதே மாதிரி பூரண விழிப்போட இந்த ஆத்ம தியானத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தான் தானா நிக்கிற நில உண்டாகுது அந்த தானுக்கு பேரு தான் ஈஸ்வரன் பேரு தானுக்கு பேரு தான் பிரம்மம்னு பேரு தானிலேயே நிக்கிறது தான் முக்தின்னு பேரு சொரூப அவஸ்தானம் தான் தன்னிலேயே நிக்கிறதுக்கு பேரு முக்தி என்று சொல்லப்படுகிறது சொஸ்வரூப அவஸ்தானம் முக்தி ரீத்யபிதியதே தான் தன்னுடைய சொரூப்பத்திலேயே நிலை பெறுதலுக்கு பேரு முக்தி அப்ப சிரவணம் மனநம்யாசனம் தியேயே தர்சன ஹேத்தவகா ஒரு ஸ்லோகம் பரம்பரையில இது சொல்லுவோம் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி நல்ல உபயமா இருக்கும் இதுதான் சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யிரு வாக்கியாக்கியோட்ரு வேதங்கள்ல இருக்கூடிய உபனிஷத வாக்கியங்கள்ல என்ன பண்ணணும் பண்ணணும் சொல்லுது ஆத்மாவை பத்தி என்ன பண்ணணும் வேதத்துல சொல்லப்பட்ட வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள் இந்த மகா வாக்கியங்களை குருநாதர் மூலமா என்ன பண்ணணும் பண்ணனும் என்ன அப்படின்னு அர்த்தம் நீ கண்டிப்பா ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னா வேதத்தோட அந்த ஆத்மாவை பத்தின மகா வாக்கியங்களை குருநாதர் மூலமா சிரவணம் பண்ணு அதுக்கப்புறம் மந்தவிய உப பத்தி பிகி உப பத்தினா லாஜிக்கு மந்தனம் அப்படின்னா மனனம் மனநம்னா என்னது தானை பிடிச்சுக்கிட்டு தனக்கு விஷயங்களை நேத்தி பண்றதுக்கு பேர் மனநம் அப்படின்னு பேர் அப்ப நல்லா வந்து குருநாதர் மூலமா கிரகணம் பண்ணிட்டு தனியா உட்கார்ந்துகிட்டு இந்த சித்தத்துல எந்த விற்திகள் வந்தாலும் மனநத்து யுக்தி மூலமா என்ன பண்றது உப பத்தின்னு சொல்லக்கூடிய யுக்திகள் மூலமா எல்லாத்தையும் நேத்தி நேத்தி நேத்தி பண்றது நேத்தி பண்ணதுக்கு பிறகு எது மிச்சம் இருக்கும் மத்துவாச்ச சதத்தம் தியேய மத்துவாச்ச அப்படின்னா நல்லா மனநம் செஞ்சுட்டு சதத்தம் சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா தியேய வஸ்து திய வஸ்து அதுலேயே தொடர்ந்து நிற்றனுக்கு பேரு சதத்தம் சதா தியானம் இதுதான் நிதி தியாசனம் ஆத்ம தியானம்னு பேர் ஆத்மா வந்து ஆப்ஜெக்ட் இல்லை ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா தியானம்ன்றது வேதாந்தத்துல தியானம் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும் நிறைய பேர் தியானம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலா தியானம் இல்லை அது தியானம் இல்ல ஆனா அது தியானம் நம்ம தியானம்னு சொன்னாவே ஆப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கும் இல்லாம ஒருத்தருக்கு சித்திக்கவே சித்திக்காது நீங்க லோக்கத்துல இருக்கிற எந்த வஸ்துவ வேணா தியானம் பண்ணலாம் ஆனா ஆத்ம தியானம் பண்ண முடியாது நல்லா புரிச்சுங்க மனநம் சித்திக்காம மனநம் பூரணமாகாம ஒருத்தருக்கு ஆத்ம சித்தியாது சித்திக்காது நம்ம மனசு என்ன பண்ணோம் டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல சிந்தனை பண்ண முடிய தன்ன தான் நிக்கிறதுக்கான சாமர்த்தியம் அதுக்கு இல்லவே இல்லை என்ன பண்ணோம் ஏதாவது நிக்கிறதுக்கு வேற ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து பார்த்து இது தான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்னுத்தோட அட்டாச் ஆகிட்டே நிற்கும் தான் தான்ல நிக்கிற அபியாசம் அதுக்கு இல்லவே இல்லை அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா கேனோபனிஷத்து ஒரு மந்திரம் சொல்லுது நேதம் எதித்தம் உபாசதி நீ இது என்று எதனை தியானிக்கிறாயோ அது ஆத்மா இல்லை அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஆத்மாவை இது அப்படின்னு தியானிக்க முடியாது எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு நேத்தி நேத்தின்னு பண்ணதுக்கு பிறகு தான் தானா நிக்கிற அவஸ்தான் ஆத்ம தியானம் அப்ப தான் தானா நின்ன மெதுவா மெதுவா மெதுவா அது அபியாசமாயி அது சுவாபாவியமாச்சு அப்படின்னா அதான் பிராமி ஸ்தித்தின்னு பேரு பிரம்மானுபூதி அகண்டானுபூதி அப்படின்னு நம்ம அதுக்கு பேர் சொல்றோம் இதுதான் முக்தி இதுதான் முக்தி இதுதான் சமாதி அவஸ்தா அப்படின்னு பேர் அப்போ சிரவண மனநித்யாசனத்தை பண்ணணும் எதை பண்ணணும் ஒரு உபரிஷத் மந்திரங்கள் இருக்கு பிரகதாரண்யக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மைத்திரேக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஹஸ்பண்டா இருக்கிற யாக்ய வைத்திய மகர்ஷி நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த நம்ம படிக்க போற உப்பனிஷத்து வந்து யாக்ய மக யாக்ய வல்ய மகிழ்ச்சியோட குரு அவர் தான் குரு சுப்ரவை மகிர்ஷி என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட மனைவிய வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு என்ன பண்றாரு நான் வந்து காட்டுக்கு போறேன் அப்படின்ற உடனே அந்த அம்மா கேட்கிறாங்க காட்டுக்கு போறீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையும் விட்டுட்டு சுகத்தனா விட்டுட்டு காட்டுக்கு போறீங்கன்னா வேற ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம் ஏதோ இருக்கு அப்ப அந்த ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க மைத்திரி அப்போ அவர் சொல்றாரு ரொம்ப சந்தோஷமாயிட்டு சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மாவை ஆத்ம அவர் காட்டுக்கு போறார் தான் தானா நிக்கிறது சர்வத்தையும் தியாகம் பண்ணா தான் தானா நிக்க முடியும் எங்க தியாகம் வெளியில இந்த தேகம் மனசு புத்தி நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு எல்லாத்தையும் விடணும் தியாகத்தினால மட்டும் தான் அடைய முடியாது அவர் தியாகத்துக்காக என்ன பண்றாரு ஜனக்க குரு அவர் என்ன பண்றார் ரெண்டு மனைவி ரெண்டு பாரியா பெரிய யூனிவர்சிட்டி வச்சிருந்தாரு அவர் ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருக்கணும்னா எவ்வளவு வெல்த் இருக்கணும் யோசிச்சு பாரு அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களையும் விட்டுட்டு வேதத்தோட பூர்வபாகத்தெல்லாம் சொன்னவர் நல்லா மனநம் பண்ணிட்டு என்ன பண்றாரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தத்துல போய் ஆத்ம தியானத்துக்காக காட்டுக்கு போறார் அப்ப அந்த அம்மா கேட்குறாங்க எனக்கு அதை சொல்லுங்க அந்த ஆத்ம ஞானத்தை சொல்லுங்க அப்படின்னு அப்பா அவர் சொல்றாரு ஆத்மாவா ரே திரஷ்டியா அப்படின்னு ஒரு முக்கியமான வேர்டு சொல்ற ஹே மைத்திரை அடியே மைத்திரை வைஃப ரொம்ப சின்னமா கூப்பிடுற அடியே மைத்திரை ஆத்மா ஒண்ணுதான் இந்த லோக்கத்துல தரிசிக்கத்தக்கது இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னே நைட்டு கீழே எனக்கு கீழே வீட்டுக்கு கீழே வந்து ஒரு ஆந்திராக்காரர் இருக்கார் ஆந்திராக்காரர் என்ன பண்ணுவாருன்னா வர வருவார் அவருக்கு விஜயவாடா அப்பப்போ வந்து என்ன பண்ணுவார் பத் போன வாரம் தான் வந்தார் வந்த முதல் நாள் வந்து என்னை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சாமி இனி எங்கையும் போமாட்ட சாமி இந்த அண்ணாமலையார்ட்டியே இருந்துகிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு பெசாம இருக்க போறான்னு இந்த ஒரு வாரம் கழிச்சு அவருக்கு என்னன்னா உச்சாரணன் ஆயிடும் இன்னும் ஒரு வாரத்துக்கு மேல இங்க எடுக்க முடியாது நேற்று நைட்டு வந்து பாத்தீங்கன்னா பப்பா ராம்தேவு கிட்ட பாக்க போகணும் சாமி காஞ்சன்காடு போகணும் நான் சொன்னேன் இப்ப பத்து நாளுக்கு முன்னாடி தானுங்க நாங்கள் எங்கேயுமே போகமாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா இல்லை இருக்க முடியல சர்ச்சிங் என்னன்னு கேட்டீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா இதை அடையலாமா அங்க அங்கே போகலாமா இங்கே போகலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு இது என்ன ஆகிட்டு சர்ச்சிங் போயிட்டே இருக்கு எந்த இடமும் ஒன்றும் இல்லைங்க ரமண பகவான் சொல்றார் ஹரித்வாருக்கு அவர்கிட்ட பக்தர்கள் சொல்றாங்க சாமி ஹரித்வாருக்கு போகலாம் அங்கே இமயமலை இருக்கு கங்கா இருக்கு அப்படின்னு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சலமா இருந்துக்கிட்டு ரமண பகவான் சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு பூத்தத்துக்கு கண்ணியமா ஆறாவது பூத்தம் ஒன்னு இருக்கவோ எங்க அப்படின்ற பஞ்சபூதம்தான் நீங்க ஆல்ஸ் மலைக்கு போய் சுவிட்சர்லாந்து போய் பார்த்தாலும் அதுதான் யூஎஸ்ல போயிட்டு நயாகிராவை பார்த்தா கனடால போய் பார்த்தாலும் அதுதான் அட்டார்டிகா அண்டார்டிகால போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளேசியரை பார்த்தாலும் அதுதான் எல்லாம் பஞ்சபூதம்தான் சொர்க்கத்துக்கே போனாலும் அதுவும் பஞ்சபூதம்தான் பஞ்சபூத்தத்துக்கு கண்ணியமா இந்த லோக்கத்துல ஒன்னும் இல்லை அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவா அரே திரஷ்டவியா இந்த ஒரே ஒரு ஆத்மா மாத்திரம் தான் நம்ம லட்சியம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா யோகியமானது எது அப்படின்னா ஆத்ம தர்சனம் தான் யோகியமானது பார்க்கத்தக்கது எது அப்படின்னா இந்த லோக்கத்துல ஆத்மா ஒண்ணுதான் பார்க்கத்தக்கது எதை பார்த்தாலும் எண்டு வராது இந்த சம்சாரத்துக்கு முடிவு வராது அப்ப என்ன பண்ணணும் ஆத்மாவை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் ஆத்மாவா அரே ஸ்ரோத்தவ்யோ மந்தவியோ நிதி தியாசித்தவ்யா சொல்ற இந்த ஆத்மா வந்து குருநாதர் மூலமா கேட்கணும் அப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் ஆத்மா தியானத்தை செய்யணும் இந்த மூணுத்தையும் பண்ணணும் அப்படின்னா ஆத்மா பார்க்கத்தக்கதாக ஆகும் அப்படின்னு அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப உங்களுக்கு ப்ராசஸ் என்ன போக ஆரம்பிக்க போகுது நம்ம ஈசாவாசியத்துல இருந்து ஆத்மாவை பத்தி சிரவணம் பண்ண போறோம் இந்த சிரவணத்துல வந்து பாத்தீங்கன்னா எதை என்ன எவ்வளவு சுவாமி சிரவணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்தி கோ உபனிஷத்துன்னு ஒரு உபநிஷத்துக்கு நம்ம லாஸ்டா படிச்சு முடிச்சிருக்கோம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி மூணு நாளுக்கு முன்னாடி கிளாஸ் முடிஞ்சிருக்கு அந்த முக்தி கோ உபநிஷத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொன்னோம் ராமபிரான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான முக்திய சொன்னார் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்து பேரு கிரமமுக்தினா இறந்த பிறகு இங்க இருந்து தேவலோக்கங்களை பிரம்மலோக்கங்களை அடைஞ்சு அங்கிருந்து முக்தி கிடைக்கிறது உபாசனையினால உண்டாக கூடியது ஈஸ்வர தியானத்தினால உண்டாக கூடியது இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தின்னு சொல்லக்கூடியது இங்கேயே முக்தி சம்பவிக்கிறது அப்ப இங்கேயே முக்தி சம்பவிக்கிறது எதனால முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ஞானத்தினால மாத்திரம்தான் முடியும் ஆத்மானுபூத்தியினால மட்டும்தான் அந்த ஜீவன் முக்தி சம்பவிக்கும் அப்ப ராமபிரான் சொல்லியிருக்க உடனே அங்க ஹனுமன் கேட்டார் இதுக்கு என்ன செய்யணும் என்ன சாதனம் அப்படின்னா சிரவணம் பண்ணணும்னு சொல்றார் அந்த இன்னும் ரொம்ப அருமையா இருக்கு வேதாந்த சுப்பிரதிஷ்டோஸ்மி அப்படின்னு ராமபிரான் சொல்லிருக்கார் நல்ல வச்சனம் சொல்லியிருக்கார் நான் வேதாந்தத்தில் நன்றாக நிலை பெற்றுள்ளேன் அப்ப ஒவ்வொரு மந்திரத்திலையும் சாட்சாத் அந்த பரமாத்மா என்னவா இருக்கார் இருக்க நிலை அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயே சொல்றார் நீ பத்து உபனிஷதங்களை படி அப்படின்னு சொல்ற ராமர் சொல்றார் அருமனுக்கு அந்த பத்து உபனிஷத்துக்கு முன்னாடி ஒன்னு சொல்றார் மாண்டூக்கியம் ஏக்கமேவாலம் அதுக்காக தான் முதல்ல முக்தி கோபடிஷத்தை படிச்சு கொடுத்துட்டு இப்ப நீ ஆரம்பிக்கிறேன் அப்போ மாண்டுக்கியம் ஏக்கமே வாலம் முமுட்சுணாம் விமுக்தயே யாரெல்லாம் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்களோ முமுக்ஷுக்களா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உபநிஷத்தை மாண்டூக்கியம் போதும் ரெண்டாவது கிளாஸ் மாண்டூக்கியம் ஒன்பதரையில இருந்து பத்தரை போயிட்டு இருக்கு ஒன்றும் புரியாது புதுசா வந்து உட்கார்ந்தீங்கன்னு வச்சுங்க சாமி என்ன சாமி ஏதோ வேதாந்தம் சொன்னீங்க என்னவோ போயிட்டு இருக்கே அப்படின்னு இருக்கோம் தாக்கு பிடிக்க முடியாது நாலு கிளாஸ் உட்கார முடியாது அப்ப வந்து மாண்டூக்கியத்துக்குன்னு ஒரு அதிகாரித்துவம் இருக்கு நல்லா வந்து குவாலிட்டிஸ் இருந்துச்சு அது மெதுவா மெதுவா அப்போ ஒரே ஒரு உபனிஷத்து மாண்டுக்கியம் போதும் ஆனா மாண்டுக்கியத்தை கிரகணம் பண்றதுக்கு முடியாது அது உத்தம அதிகாரிக்கான விஷயம் நல்ல அதிகாரிக்கு குவாலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்ப என்ன பண்ணணும் அது முடியல அப்படின்னா நீ என்ன பண்ண தசோபனிஷதம் பட்ட அனுமனுக்கு சொல்றாரு நீ பத்து உபனிஷதங்களை சிரவணம் செய்வாயாக என்ன பத்து உபனிஷதங்கள் அப்படின்னு அவர் அந்த ஆர்டர் சொல்றார் யம்யக்கம் தா அப்படின்னு அந்த ஸ்லோகம் இருக்கு மந்திரம் சொல்ற ராமர் சொல்ற வச்சனம் இது ராமர் என்ன சொல்றாரு ஈஷா வாசியத்துல ஆரம்பிச்சு பத்து உபனிஷதங்களை படி ஈஷாவாசியம் கேனோபனிஷதம் ஈஷ கேன கட்ட உபனிஷதம் ஈஷ கேன கட்ட பிரஸ்ன முண்டியம் பிரஸ்ன உபனிஷதம் முண்டகமாண்டக உபனிஷதம் மாண்டக்கிய உபநிஷதம் அப்புறம் தைத்திரிய உபனிஷத் ஐத்திரேய உபனிஷத் அதுக்கப்புறம் சாந்தோக்கிய உபனிஷத் அதுக்கப்புறம் பிரகதாரண்ய உபனிஷத் மொத்தம் பத்து உபனிஷதங்களை சிரவணம் செய்வாயாக அப்படின்னு கமேண்ட் பண்ற பட்ட அப்படின்னு கமெண்ட் பண்ற நீ படிப்பாயாக சிரவணம் செய்வாயாக நம்ம படிக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம் குருநாதன் மூலமா கேட்கறதுன்னு சொல்லுவோம் சிரவணம் ஆயிடுச்சா அப்ப சிரவணம் பண்ணு ஒருவேளை அதுலயும் உனக்கு முக்தி உண்டாகல அப்படின்னா முப்பத்தி ரெண்டு உபனிஷதங்களை பண்ணு அதுலேயும் உனக்கு முக்தி உண்டாகல அப்படின்னா நூத்தி உபநிஷதங்களை நீ சிரவணம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு அப்ப சிரவணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜர் உபனிஷத் அப்படின்னு சொல்லுவோம் பத்து உபனிஷதங்களுக்கு பேரு பிரதான உபனிஷதங்கள் இங்கிலீஷில் சொல்லும் போது மேஜர் உபனிஷத் பத்து உபனிஷதங்கள் மேஜர் உபனிஷத் அதுக்கப்புறம் வரக்கூடிய பதினொன்னுல இருந்து நூத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடியது அப்படின்னா கவுன உபனிஷதங்கள் அதுக்கு என்ன பேரு அப்படின்னா மைனர் உபனிஷத் அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் பண்ண போறோம் நம்ம அதிகாரித்துவம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தம இல்ல மாண்டுக்கியம் படிச்சா முக்தி உண்டாகல அப்ப என்ன பண்ணணும் பத்து உபநிஷத்து சிரவணம் பண்றோம் பத்து உபனிஷதங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புத்தி வரல அப்படின்னும் போது இந்த பதினொன்னுல இருந்து நூத்தி எட்டுக்குள்ளார இருக்கிற நிறைய உபனிஷதங்களை நம்ம என்ன பண்ண போறோம் அப்பப்ப சாதனைக்காக படிக்க போறோம் இப்ப மு முக்திக்கு படிச்சோம் அதே மாதிரி அமிர்த்த பிந்து படிச்சிருக்கோம் இனிமேலும் பியூச்சர்ல உங்களுக்கு நிறைய அங்க இருக்கிற சின்ன சின்ன உபனிஷதங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதனைய பத்தின ஒரு பிரகாசத்தை கொடுக்கும் அப்ப இந்த பத்து உபனிஷதங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சித்தாந்தத்தை அத்வைத சித்தாந்தத்தை நல்ல முறையில எஸ்டாபிளிஷ் பண்றது இந்த பத்து உபனிஷதங்கள் அப்ப பத்து உபனிஷதங்கள் சித்தாந்தத்தை சொல்ல போகுது அதை அடையறதுக்கான சாதனங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த நூத்தி எட்டு உபனிஷதங்கள் சொல்லுது அப்ப இத பூரணமா நம்ம அத்தியனம் பண்ணும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்ணமா உண்டாகும் பரம்பரையில என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஸ்தான திரயம் அப்படின்னு ஒரு சிரவணம் பண்ணணும்னு சொல்லிடும் பிரஸ்தான திரயம் அப்படின்னு பேஸ்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரஸ்தானம்னா பெரிய பாதை அப்படின்னு அர்த்தம் இந்த செத்து போனவங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சவ ஊர்வலம் போகுது டெட் பாடி எடுத்துக்கிட்டு ஸ்மசானத்துக்கு போவாங்க அந்த ஸ்மசானத்துக்கு போற பாதைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்தானம்னு பேரு பெரிய பாதைக்கு போறார் எங்க போறார் டெல்லி போறார் ஹிமாலயாஸ் போறார் யூஎஸ் போறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இறந்த பிறகு என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பாதைக்கு போறார் பெரிய பாதை அதுக்கு பேர் பிரஸ்தானம் அப்படின்னு பேர் அப்ப பிரஸ்தானம் அப்படின்ற மாதிரி இந்த சம்சாரத்தோட பிரஸ்தானம் பெரிய பாதை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்டுக்கு வர்றது எது அப்படின்னா இந்த மூணு ஞான விஷயங்கள் இருக்கு பத்து உபனிஷதங்கள் ஒன்று ஒரு பேக்கேஜ் தசோபனிஷதம் பத்து உபனிஷதங்கள் ஒரு பேக்கேஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரம் ஒரு ஒன்று அதுக்கப்புறம் பகவத்கீதா ஒன்று பகவத்கீதா ஒன்று பிரம்மசூத்திரம் ஒன்று அதுக்கப்புறம் உபனிஷதங்கள் பத்து அது ஒரு பேக்கேஜில் இருக்கிறது அது ஒன்று இந்த மூணு பேக்கேஜுல என்ன சுவாமி லட்சணம் சொல்லுவாங்க உங்களுக்கு புக்கில் எல்லாம் வந்து இதெல்லாம் எழுதியிருக்கேன் நான் அதனால நீங்க படிச்சுக்கலாம் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு கிரந்தங்கள்லயும் என்ன இருக்கு பத்து உபனிஷதங்களும் பகவத்கீதையும் பிரம்மசூத்திரமும் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வர தத்துவத்தை சொல்லுது தொம்முன்னு சொல்லக்கூடிய ஜீவனை பத்தி பேசுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஜீவனும் அந்த ஈஸ்வரனும் ஒரே பிரம்ம தத்துவமா தான் இருக்காங்க அப்படின்னு எஸ்டாபிளிஷ் பண்ணுது நல்ல முறையில ஜீவ தத்துவத்தையும் ஈஸ்வர தத்துவத்தையும் ஐக்கியம் பண்ணி சொல்லக்கூடிய கிரந்தங்களுக்கு பேரு பிரஸ்தான அப்ப மோட்சத்தை விரும்புறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரஸ்தான திரயத்தை பண்ணணும் என்ன ஒரு அஞ்சாறு வருஷம் ஸ்பென்ட் பண்ண வேண்டி இருக்கும் நல்லா ஒரு அஞ்சாறு வருஷம் கொடுத்தோம் அப்படின்னா பிரஸ்தான திரயம் பிரம்மசூத்திர வரைக்கும் பூரணவா கிரகணம் பண்ணிடலாம் கிரகணம் பண்ணிட்டு ஏகாந்தமாக இருந்துகிட்டு குருநாதர் சொன்ன எல்லா விஷயத்தையும் என்ன பண்ண போறோம் ஆவருத்தி பண்றது மெதுவா சிந்தனைக்கு கொண்டு வந்து அந்த சிந்தனையில சொல்லப்பட்ட எசன்ஸ் என்ன அப்படின்னா நேர்த்தி நேர்த்தி தான் அந்த நேர்த்தி நேத்தி பண்ணிக்கிட்டே போறோம் அப்படின்னா மனசு சாந்தமாக ஆயிடும் வெறும் தான்ல வந்து நிக்க ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் மெடிடேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் அந்த மெடிடேஷனோட பக்குவத்துல ஆத்ம தியானத்தோட நிதித்தியாசனத்தோட பரிபக்வத்துல என்ன உண்டாகுது தான் தானா இருக்கிற ஜீவன் என்ன பண்ணிருக்கேன் உபனிஷத்து எல்லாம் கேட்ட மாதிரி யாரெல்லாம் முக்திக உபனிஷத்து கேட்டிருக்கீங்களோ நம்ம என்ன பண்ணிட்டோம் லாஸ்ட் நூத்தி எட்டாவது கேட்டுட்டோம் இப்ப முதல் உபனிஷத்து கேட்க போறோம் நூத்தி எட்டுல இருந்து ஒன்னுக்கு வரும் அப்போ ஆத வந்தேன் லாஸ்ட் ஆதியம் அந்தத்தையும் கேட்டோன்னா மொத்தத்தையும் கேட்ட மாதிரி இப்ப யாரெல்லாம் இந்த ஈஷாவாசியத்தை பூர்ணமா கேட்கிறீங்களோ அவ்வளவுதான் மொத்தத்தையும் கேட்ட மாதிரி ஆயிடும் பெரிய அனுகிரகம் உண்டாக போகுது நமக்கு அதனால இந்த ஈசாவாசியத்தை நம்ம என்ன பண்ண போறோம் கிரமமா இது பண்ண போறோம் எதுக்காக அப்படின்னா கண்ணுலதான் எஸ்டாபிளிஷ் ஆகிறதுக்கு ஆனா இப்ப என்ன பண்ண போறோம் நான் புக்கு உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கேன் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறையா பழுதிருக்கேன் ஒரு குவாலிட்டி டைம் கண்டிப்பாக கொடுக்கணும் எந்த அளவுக்கு குவாலிட்டி டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ளார போகும் நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோம் எட்டு மணி நேரம் ஜாப் ஏன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டுடணும் அட்டண்டன்ஸ் போட்டுடணும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் போய்ட்டு திரும்ப எங்கேயாவது வேலை இல்லாமல் ஊர் சுற்றிட்டு திரும்ப வந்து வேலை பார்த்துட்டு ஊர் சுற்றிட்டு அது மாதிரி எங்கேயாவது இருக்கா யோசிச்சு பாருங்க அது மாதிரி ஒரு வேலை நடக்குமான நடக்காது அப்போ எப்படி வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போய் எயிட் எயிட் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா அந்த ஒர்க் நம்ம பண்ணாதான் சேல்ரி கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும் குவாலிட்டி டைம் கொடுக்க நினைவு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரதான அதிகாரிகள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா யோக்கியமானவங்க யாரு அப்படின்னா எல்லாமே அபவ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கவங்க தான் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் என்ன காரணம் இப்போ வந்து சொல்ல முடியாது இப்ப எழுபது வயசு எண்பது வயசு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையும் விட மாட்டேன் ரிட்டைர்மெண்டே வாங்க மாட்டேன்றாங்க சாகர வரைக்கும் ரிட்டைர்மெண்டே வாங்கினானோ அப்புறம் என்ன ஆகுறது யோசிப்பாரு கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா அறுபது வயசுக்கு போதும் அம்பத்தெட்டு கூட இப்ப அறுபது ஆகிட்டாங்க என்ன மோசம் தெரியல ஐம்பதே நம்ம சாஸ்திரம் சொல்லுது ஐம்பதே அதிகம் ஆஃப் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் திரவியத்துக்காக பன் பட்டர் ஜாமுக்காக லைஃபை கொடுத்துட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா உடம்புல எனர்ஜி இல்லாமல் போனதுக்கு அப்புறம் எப்படி பிரம்மத்தை அடைகிறது ஒரு மணி நேரம் உட்காருங்க அப்படின்னா இப்போ சிரவணம் பண்ணும்போது இந்த அபியாசம் டெய்லி நித்தியம் வந்துருங்க கிளாஸ்க்கு நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆசனத்தை மாற்றாம சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரே ஆசனத்துல இருந்து பூர்ணமாக உபநிஷத்தை சொல்றாரோ அதே மாதிரி நான் கேட்கும் இந்த உடம்பை கண்டபடி அசைக்காம ஒரே ஆசனத்துலேருந்து இந்த பாடத்தை கேட்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கங்க ஒரு ஒரு உபனிஷத்து கேட்கும் உங்களுக்கு இது சித்தி ஆயிடும் அபியாசம் அப்போ ரொம்ப ஏஜ் ஆகி வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியாது அப்ப என்ன பண்ணணும் ரொம்ப யங் ஏஜ்ல வந்தாலும் நமக்கு வந்து வெளியில வந்து நிறைய ஒர்க் இருக்கு தனம் சம்பாதிக்கணும் சர்வைவல் இருக்கு அப்போ அதிகாரித்துவம் எதுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா வானப்பிரஸ்த ஆசிரமம் ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் சந்யாசாசிரமம் பரம பவித்திரம் ஏன்னா எந்த கமிட்மெண்டும் இல்ல இப்ப எனக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த வேலையும் இல்லை ஒரே வேலை என்ன அப்படின்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இதே சிந்தனை இதே தான் யாரு சில்லஸ் இல்ல எதுவும் வானப்பிர ஆசிரமத்தில் இருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணுங்க இந்த ஆயிரம் ஜென்மம் எடுத்தீங்கனாலும் ஃபேமிலி ப்ராப்ளம் என்னைக்குமே தீராது அதை மனசில் முடிச்சுங்க நான் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரலாம் இத பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னா ஆயிரம் ஜென்மம் இல்லை ஜென்மம் எடுத்தாலும் கடலோட சமுத்திரத்தோட அலை நிக்கவே நிக்காது ஸ்நானம் பண்ணவே முடியாது அப்ப என்ன பண்ணணும் எவ்வளோ சீக்கிரம் வித்ரா எவ்வளோ பண்ண முடியுமோ தன்னோட ஆத்ம முன்னேற்றம் நல்லா தெரிஞ்சுங்க நம்ம இவர் வந்து வால்மீகி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஞானம் அவருக்கு கிடைக்கிது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பிளேடு பக்கரி ரத்தநாகரன் அப்படின்ற பிளேடு பக்கரி கொள்ளக்காரன் வலிபடி கொள்ளக்காரன் அவன் காட்டில் இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஃபேமிலி அவனுக்கு அந்த பெரிய ஃபேமிலிக்காக அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணி கொள்ளை அடிச்சு மற்றவங்களை கொண்டு இந்த லோக்கத்தில் நடக்கிற எல்லா ப்ராபங்களுக்கும் எது காரணம் தெரியுங்களா மோகம் நம்ம ஃபேமிலியில இருக்கிற மோகம் பொலிட்டீஷியன் என்ன பண்றான் தன்னோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்காகவும் சேர்த்து வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான் கரப்ஷன் வியாபாரி வந்து பாத்தீங்கன்னா கலப்படம் பண்றான் எதுக்காக கலப்படம் பண்றான் தன்னோட குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து அனுப்பணும் ஐயோசுலா அனுப்பணும் பையனை வந்து பாத்தீங்கன்னா அங்க படிக்க வைக்கணும் இங்க படிக்க வைக்கணும் முடிச்சா ஒரு பி கார் வாங்கணும் அப்படின்னு வியாபாரிகள் என்ன பண்றாங்க அந்த பக்கம் பரவ எல்லாமே எதுக்காக மோகம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மோகம் இதே மாதிரி ரத்னாகர் பிரம்மச்சாரிக்கும் அந்த ரத்னாகரன்ற கொள்ளைக்காரனுக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகம் இருந்துச்சு தன்னோட குடும்பத்துக்காக அவன் என்ன பண்ணான் நிறைய கொல்லையும் கொலையும் பண்ணி திருட்டும் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜே ஜே போய்ட்டு இருந்துச்சு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் தனக்கு வந்து எல்லாம் வந்துருவாங்க தன்னோட பாப்பத்தில் பங்கெடுத்துப்பாங்க அப்படின்னு நாரதர் வந்து கேட்குறார் என் பா போய் வீட்டில் கேளு நீ பண்ணியிருக்கியே இவ்வளோ பாப்பம் பண்ணியிருக்கியே இவ்வளோ பாப்பம் பாப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கியே இதில் யாராவது வந்து பங்கெடுத்துப்பாங்களான்னு கேளு அப்படின்னு இவர் வீட்டில் போய் கேட்குறார் அப்பா அம்மாவை எடுத்துப்பாங்க நான் அப்பா அம்மாவை எடுத்துக்கல ஒய்ஃப்ட போய் கேட்குறாரு ஏன் ப என்னை சகதர்மினி ஆச்சே நீ பாதி எடுத்து போய் அப்ப இல்லையோ என்னால முடியாது புத்தர்களும் எடுத்துக்கல அப்போதான் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது எல்லாம் தனித்தனிதான் நல்ல மோகம் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு டிராவல் பண்றோம் டிராவல் பண்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூ கூட டிராவல் பண்றவங்க தான் நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் ஜீவர்கள் எல்லாமே தனித்தனி ஜீவர்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிருக்கீங்க குழந்தருக்கு அப்போ அந்த சில்ட்ரன்ஸ் இருக்கு கிராண்ட் சில்ட்ரன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் பண்ணுங்க எல்லாத்தையும் பண்ணுங்க பண்ண வேணாலும் சொல்லலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட லிபரேஷனுக்காக முட்டிக்காக மீதி காலத்தை ஸ்பென்ட் பண்ணுங்க அதே மாதிரி மு முமுக்களாக எந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல முமுட்சுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அப்படியே வந்துரு அப்படின்னு சொல்லுவது சாஸ்திரம் விடுறமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொரூப்பத்துக்கு போக முடியும் எந்த அளவுக்கு நம்ம விடாம இருக்கமோ குரங்கு மாறி வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இங்கே தவிக்க வேண்டியதுதான் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு எவ்வளோ முடியுமோ இதுக்கான குவாலிட்டி டைம் கொடுத்து நல்ல கிரந்தம் இருக்குது பொறுமையாக படிங்க மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் கொண்டுட்டு வாங்க சிந்தனை பண்ணுங்க நான் ஒன்மேன் ஷோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நான் மாத்திரம் பேசிக்கிட்டே போகிறேன் அப்படின்னா இது வந்து பலன் கொடுக்காது இப்போ நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் உட்கார்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூடியூப்பில் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம் மெதுவாக என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக ஸ்லோவாக இந்த கான்செப்டை வந்து உள்ளே கொண்டுட்டு வாங்க இந்த சித்தாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டுட்டு வாங்க நீங்க சிந்திக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா புஸ்தகத்துல இருக்கிற வரைக்கும் ஏங்கிட்ட ஆச்சாரியத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது நீங்க என்ன பண்ணணும் அடாப்ட் பண்ணணும் அதை கிரகணம் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணணும் அப்ப எல்லா சப்தங்களையும் என்ன பண்ணுங்க உள்வாங்குங்க ரொம்ப கவனத்தோட இது மோட்சம் கொடுக்க போகுது எதை எதையோ படிச்சு வச்சிருக்கங்க நான் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்கிறதுக்காக இப்போதான் யோசிச்சு பார்த்தா தெரியல ஐயோ ஐயோ ஏமாத்திட்டாங்க எல்லா டீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டாங்க நீ இப்போ ரேங்க் எடுக்கணும் செகண்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி ஏகப்பட்டதை வந்து மக்கப் பண்ணி வச்சிருக்கோம் மண்டை ஃபுல்லாக எங்கே போச்சுன்னே தெரில படித்ததில் வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸே இல்லை எனக்கு எனக்கு யூஸே இல்லை அப்ப அதெல்லாம் படிச்சு வச்சிருக்கோம் அப்ப இது வந்து மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனோட சுவாசம் மூச்சு காத்து அப்ப என்ன பண்ணுங்க ரொம்ப பக்தியோட ஸ்ரத்தையோட இது வந்து பாத்தீங்கன்னா சேவனம் பண்ணுங்க இந்த சேவனம் பண்ண பண்ண பண்ண நமக்கு மெதுவா மெதுவா ம நம்ம லிபரேஷனை அனுபவம் பண்ண அதனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய ஆசிர்வாதமும் வாழ்த்துக்களும் இருக்கு இத பூரணமா ஒரு நிச்சயம் பண்ணிங்க சுவாமியோட இந்த ஒரு கிளாஸ வந்து இந்த ஈசாவாசியம் ஆரம்பிச்ச வரைக்கும் முடியற வரைக்கும் இந்த லோக்கத்துல என்ன நடந்தாலும் சரி டைம் போடுங்க இந்த டைம் ஆனது ஆத்மாக்கானது எனக்கானது சங்கல்பம் பண்ணிக்கிட்டு சங்கல்பம் அப்போ இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிளாஸ் போகும் அந்த முப்பத்தஞ்சு கிளாஸ் ஒரு கிளாஸ் கூட விடாம நான் வருவேன் ஆத்மாக்காக ஈஸ்வரனுக்காக எனக்காக இதை கொடுப்பேன் நிச்சயம் பண்ணிக்கிட்டு இதுல பிரவருத்தி சரிங்களா நாளையிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம் இது குளற பிரவேசம் பண்ணுவோம் என்னன்னு பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷேந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரி ஓம்